ிா த்தேத்யக்காணஜே ஜானமுதிரா கிருஷ்ணாயீத்தமஹே நம ஓ எவனொருவன் இனந்தோறும் பதினெட்டு அத்தியாயங்களையும் அசையாத மனதோடு பாராயணம் பண்ணுகிறானோ அவனுக்கு ஞானசித்தி ஏற்படுகிறது படே சமிரே சம்பூர்ணே தோர் பச்சரேத் ஜம் புயம் லதே நாசய சமக்கிரே பாசம்பூ முடியல அசக்தசக்தனசு செல்லல நீங்க நிச்சலமான ஒரு விதியை போட்டு விட்டீர்கள் ஆனா என் மனசு ஏகப்பட்ட விவகாரம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சலமாவது மானசமாக அது சஞ்சல மாநா ஒரு கொஞ்ச முடியுது அதுக்கப்புறம் மனசு எங்க இல்லாம போயிடுது ஏதோ காலம் வர நேரம் பகவானே அனுகிரகம் பண்ணின இந்த சாத்விக வேலை இதை சரியா பயன்படுத்தா சாத்திகம் நடிக்கும் காலையில நேரம் எழுந்து வந்து வழிபாடுலாம் செஞ்சா ஹோல் டே சாத்விகம் கஷ்டமே கிடையாது அத முடுக்க படிக்க முடியலையே சுவாமி சரி ஒன்பது அத்தியாயம் ஆகுது படிச்சுடுப்பார் அல்ல பாட்டே சமக்ரே சம்பூர்ணே தத்தகா அர்த்தம் பாட்டமாச்சரே யாது ஒன்பது அத்தியாயம் படி சரி அதுக்கு என்ன பலன் அப்பவும் கடைசியில ஞான சித்தி தான் கொஞ்ச நாள் கிடைச்சு உடனே கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா பசுமாடு தானம் பண்ணினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும் பாருங்க சௌரியமா போச்சு ஒரு நாளைக்கு ஒன்பது அத்தியாயம் படிச்சாலே ஒரு பசுமாடுக்கு அப்ப தினமும் நீங்க ஒன்பது அத்தியாயம் படிச்சா என்ன ஆகும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துல சகசிர கோதான புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அதிர்ஷ்ட சக்தி என்ன சும்மா இஷ்டத்துக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அதுல எவ்வளவு நுண்மையான விஷயங்கள் இருக்கோ நமக்கு இப்படி தெரியும் நம்ம வாழ்க்கையோ அதிர்ஷ்டம் தான் அதிசயமா தான் இருக்கு நரூபமசேக தசோபலியே நான்தோ நச்சாதிர் நச்ச சம்பிரதி ஒவ்வொரு நாளும் போறதை பார்த்தா ரொம்ப அதிசயமா போயின் இருக்கு அத்த சம்சயா ந கர்த்தவியா நஜமா சுவாமி நடக்குமா அதெல்லாம் இப்போ பசுமாடு தானம் பண்ணா வர்ற புண்ணியத்தை கண்ணால பாத்தீங்களோ பாக்கல அதே இதுல கிடைக்கும் ஆகையினால சாஸ்திரம் சொல்லியாச்சா கேள்வி கேட்காம ஒத்துக்கணும் சில விஷயங்கள் எல்லாம் பலன் கிடைக்கிற போது இப்பதான் புரியும் அடுத்த ஸ்லோகம் த்ரிபாகம் படமா நஸ்தூ सोमयाग एकाध्यायं नित्यं। पठते னஃலம் டம்சம் ஜப்போமேத்துபயம் பட்டதேகிசிரோகமோக்கியம் பர சர்தா மன்வந்தம் வசந்திர गीताया ீா்ஷகம் சப்தபுஷ்டோத் த்லோக்கன பந்திரலோக்கமோ வர்ஷா மயுத்தம் லுவாசமிரீத்த புனக் लभते முத்தமா தேயு்திம் லபேத் எல்லாம் சொல்லிவிடுறேன் மூணு அத்தியாயம் படிச்சா கங்கா ஸ்னான பன்னிரண்டாவது ஒன்ற அத்தியாயம் படிச்சா சோமயாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இரண்டாவது வரி பதிமூணாம் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி எவன் ஒருவன் தினம் ஒரு ஒரு அத்தியாயமா படிக்கிறான் பக்தியோட படிக்கிறான் அவன் ருத்ரலோகத்துக்கு போவான் ருத்ரலோகத்துல போய் அங்க கணங்கள்ல ஒருத்தரா கேபினட்ல வச்சுங்களேன் சந்தோஷமா ஹாப்பியா இன்ச்சு டிவி பாத்துவான் இதெல்லாம் என்னத்துக்குன்னா என்கரேஜ் பண்றதுக்கு அதுல உண்மையும் இருக்கும் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் நம்ம கீதையை நன்றாக படிக்கணும் எப்படியாவது படிக்கணும்னு சாஸ்திரம் ரொம்ப கருணை கருணைன்னா எல்லையில்லாத கருணை அபார கருணா சிந்து அவ்வாஜ கருணாமூர்த்தி அப்புறம் அத்தியாயமோ ஒரு ஸ்லோக பாதமோ எவன் ஒருத்தன் நித்தியம் படிக்கிறானோ அவன் வந்துட்டாலும் அவனுக்கு தொடர்ந்து மனித பிறவிதான் கிடைக்கும் அப்படி ஒரு உறுதி சொல்றார் பகவான் இந்த கீதையோட சம்பந்தம் வச்சிருந்தா நீ முழுக்க கீதையை படிச்சு ஞானம் பெறாட்டா கூட உனக்கு நிச்சயமாக மனித பிறவி தொடர்ந்து கிடைக்கும் சா நரதாம் யாவத்து மன்வந்தரம் யாதி வசுந்தரே பூமா தேவிக்கு நூறு பேர் கீதாய்லோகம் பத்து ஸ்லோகமாவது ஏழு ஸ்லோகம் ஆவது அஞ்சு ஸ்லோகம் ஆவது நாலு ஸ்லோகம் ஆவது மூணோ ரெண்டோ ஒன்னோ அதுல பாதி படிக்கிறானோ சந்திரலோகம் அபாப்னோ மனுஷதாம் வருஷாணம் அயுத்தம் திரும்ப சந்திரலோகத்துக்கு எத்தனை வருஷம் இருப்பான் பத்தாயிரம் வருஷம் இருப்பானா கீதா பாட சமாயுக்தகா மிருதோ மனுஷதேத் பகவத்கீதையை படிச்சுட்டே இருக்கிற போது இறந்து போறானோ அவன் நிச்சயமா அடுத்த பிரிவிதான் சந்தேகமேதாபியாசம் நிச்சயமா குரு கிடைப்பார் தாய்மானவர் சொன்ன மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல ஓர் சர்க்குருவும் வாக்கியும் பராபரமே அப்படி சொல்லியிருக்கார் தாய்மான் அது மாதிரி இதெல்லாம் பண்ணினோமானா குருநாதர் கிடைப்பார் ஞானம் கிடைக்கும் உத்தமமான மோக் அடைஞ்சிடுவோம் முக்தினாலே உத்தமந்தானே என்ன உத்தம முக்தி இப்படின்னா இது சாலோக முக்தி இல்ல சாரூப முக்தி இல்ல சாமீப முக்தி இல்ல இது சாயுஜிய முக்தி அப்படின்னு உத்தமா முக்தி ஆப்னயா கீதா அப்படின்னு சொல்லிட்டாலே புரிவான் கீதங்கிற சொல்லுக்கே இப்படி இதெல்லாம் சில இதெல்லாம் அதிசயோக்தின்னு சொல்லுவோம் அதிசயோக்தின்னு ருச்சி உற்பத்தனார்த்தம் உண்டு கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ